அவித்யோடைய போயிருக்கிறதுனாலே பிரம்மானம் என்றோ பிரம்மத்தில ஒழுங்கி இருக்கோம் என்றோ அந்த சுசக்தியில அதுக்கு தெரியல தெரியாத போனாலும் விசராந்தி இருக்கு விசிராந்தியே ஆனந்தம் சொல்லப்படாது ஆனால் ஆனந்த அனுபவம் அமாதிகளை எப்படி பிரம்மபூதனாயிட்டால் எந்த ஒரு ஆனந்த அனுபவம் இருக்குமோ மோட்சத்துல எந்த ஆனந்த அனுபவம் இருக்குமோ ஏன்னா அவித்யாகி உபாதி நீங்கி அந்த ஆனந்த அனுபவம் இருக்கமோ அந்த ஆனந்த அனுபவம் இல்லே அப்படிங்கறதுனால சில பேர் கேட்கற குறுக்கு கேள்வி உண்டு இல்லையா அந்த கேள்விக்கு இதுதான் சரியான அட்டி ஏனால் அதான் சும்மா வம்பு இருக்கிறவர்கள் கேட்பார்கள் என்னைக்கு இருந்தாலும் பிரளயத்துல நான் பரமாத்மா அவனிடத்தை போகத்தானே போறேன் அதுக்கு இன்னைக்கே என்ன மோட்சம் என்னைக்கோ ஒரு பிரளயத்துல போகத்தானே போகப்போறேன் கோடி பிரளயமானாலும் மோட்சம் இல்லை ஏன்னா கோடி பிரளயமானாலும் அவிஜி இருந்துட்டே இருக்க நீ பிரம்மத்துல போய் பிரளயத்துல லயம் ஆகிற ஆனா பிரம்மானுபவனாலும் பிரம்மானுபவம் அம்மா மடியிலே படுத்து அம்மா அனுபவம் இல்ல அம்மா கொஞ்சம் அம்மா மடியில படுத்துட்டு போங்கிற ஆனந்தமே இல்லாம தூங்கி போய்டு தூங்கி போனதுக்கு காரணம் அவித்ய இந்த அவித்யா வாசனை நீங்கி ஞானோதயம் உந்தானால் கோடி கல்பகாலம் ஆனாலும் அந்த மோட்சானந்தம் கிடைக்காது வேற கதியா வேற கதிய அந்த ஞானம் வரணும் இப்போ அந்த ஞானந்தம் அப்ப என்ன ஒருவன் தெரியாதவன் ஒரு கோடி ரூபா புதையல் இருக்கு அதுக்கு மேல போறா நடந்து போறா இருக்கு தன் இருக்கு அதுக்கு போயிட்டா அயோதை எடுத்து விட கூடாதா அதான் கஷ்டப்படுறான் அயோத எடுத்து விட கூடாதா அப்படின்னு தோன்றது போல இந்த சுசுப்தியில பரமாத்மாவுடைய போய் பரமாத்மாவிலேயே லயிச்சு ஒரு இரண்டரை மணி நேரமோ நாலு நேரமோ தூங்கின பிறகு மறுபடியும் வந்து தொழச்சுக்க வந்துடுறா அப்படி கிட்ட போறானே ஹதயத்தில் உள்ள பரமாத்மாவில தானே போய் லயிக்கிறா இருந்தா அந்த பரமாத்மாவை அவன் அனுபவித்தாய் அந்த ஞானம் இல்லாததானே அந்த பரமாத்மாவை அனுபவிக்க முடியாதபடி போய் கிட்ட போயிட்டு திரும்பி விடுறானே அவன் எங்க போயிருந்தான் சுசுப்தியிலே அப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மாவின் இடத்துல போயிருந்தான் என்று எந்த அந்தர்யாமியை சொல்லித்தோ அந்த அந்தர்யாமிகை அந்தர்யாமி தான் சொல்றது இந்த இந்த மந்திரம் ஏட சர்வேஸ்வர ஏட சர்வஜ அடைஞ்சிருக்கக்கூடியவனுக்கு சாட்சியாக கூடிய ஈஸ்வரனை சொல்றேஷ்வர சுசுப்தியில எந்த பரமாத்மாவனிடத்துல போய் ஜீவன் ஒண்டினானோ அவன் சர்வேஸ்வரான் அவன்தான் சர்வஜன் அவன்தான் சர்வாந்தரியாமி காரணூதன் அவனா சர்வ காரண பூதான் சர்வத்துமும் பிரபவாத்தையும் அவனிடத்துலதான் உண்டாகிறது எல்லா எண்ணங்களும் ஒடுங்கி விடுறது எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிறது எவ்வளவு எண்ணங்கள் அவனுக்கு இருந்தது எண்ணம் தானே ஜாக்கிரத விஸ்தே சொன நல்ல எண்ணங்களும் உண்டு கெட்ட எண்ணங்களும் உண்டு விதவிதமான பாஷைகள் தெரியும் விதவிதமான வேலைகள் தெரியும் ஆபிஸ் வேலைகளையும் பாதில நிறுத்திட்டு வந்திருக்கான் கணக்கு வழக்கம் பாதில நிறுத்திட்டு வந்திருக்கான் அந்த ஊருக்கு போகணும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு இவ்வளவு எவ்வளவு சங்கல்பிகல் எல்லாத்துக்கும் நிதிதானே ஜீவன் தூங்கும் போது அதெல்லாம் எங்க போச்சு எவ்வளவு கோடி சங்கல்பங்கள் இருந்தது பிளான் இருந்தது எல்லாத்தையும் பாதுகாத்துல ஆரம்பிச்சு வச்சிருக்கான் படிப்பு நிறைய வாசனதைய தெரியும் சங்கீதம் தெரியும் கலை தெரியும் கல்வி எல்லாம் தெரியும் அவனுக்கு இதெல்லாம் இப்ப எங்க போது தூங்கும் போது தூங்கும் போதுன்னு தெரியலையா அப்ப அவளும் நாசமா போய் எடுத்தா தூக்கத்துல சுஷுப்தி அடைஞ்சு விட்டான்னா நாசமா போயிட்டான் தூக்கத்திலயும் நாசமாகாது பிரளயத்திலயும் நாசமாகாது அப்ப எது நான் ரூடமா இருந்தேன் வாசனாரூடமான அனந்த ஜென்மாவில இவன் அபியசிச்சதாகிய அனந்த விஷயங்கள் அந்த ஜீவனுக்கு இருக்கு அந்தர்யாமியிடத்துல போய் லகிச்சுட்டான் அப்படிங்கும் பொழுது அந்தர்யாமி அது எல்லாத்தையும் குழந்தைகள் கூட நிறையா வச்சிருந்த சொப்ப எப்படி அம்மா வாங்கி வச்சிருக்கிறாளோ அதை தூங்க பண்றாளோ அதுபோல இவனுடைய மானசீகமான பாவங்களாகிய சதக்குகள் பூரா அந்தரியாமியான ஈஸ்வரன் வாங்கி வச்சிருந்தது வச்சுண்டு சரக்குகளை அழிஞ்சு போயிடல பாகமோ புண்ணியமோ நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ படிப்போ கல்வியோ எதது உண்டோத்மோ கோபமோ அசூகையோ எல்லாம் அவன் சரக்கு இருக்கு அப்படியே வச்சுண்டு தன்னிடத்துல தூங்க பண்ணி வச்சிருக்க அப்பத ஜாக்கிரதா அவஸ்த வரும்பொழுது உள்ளது உள்ளபடி அப்படியே அவனுக்கு அதை கொடுக்கற அப்படி கொடுக்கறதுனாலதான் நேச்சைக்கு கத்து வீண இன்னைக்கு வரக்காம முதல்ல தெரியம் அழிஞ்சு ஆனால் எதுல யாரு அப்படிங்கிற சந்தேகம் அடியேன்னு நேற்று எந்த இடத்துல ஆபீஸ்ல உரக்கு நிறுத்திருக்கானோ ஆபீஸ்க்கு போகணுமே கிளம்புறாக்க நேற்று இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறான் கணக்கு வழி அது மாதிரி கரெக்ட் பண்றதுக்கு தொடர்ச்சி இருக்கு தொடர்ச்சிக்கு வேண்டிய புத்திகள் இருக்கு ஒருவன் கலைகளை விஷயங்கள் இவ்வளவு அப்புறம் கொடுக்கும் பொழுது ஒத்தனுடைய எண்ணம் ஒன்னும் தனக்கு போயிடுது அப்படின்னு இல்லாம அந்தந்த பாபவாசனையா இவன் திருட்டு பயலா திருடுறதா இவன் பழக்கமா அந்த பழக்கத்தையே அவன்கிட்ட கொடுத்து இவன் புண்ணியவானா புண்ணியம் இவன் பாராயணம் பட்டுவனா பண்ணி அவரவர்கள் அடையும் முடியாக செய்து சர்வ சமர்த்தனாக ஒரு இருந்து இந்த ஜீவனுக்கு விசிராந்தியையும் கொடுத்து அந்த ஜீவனுடைய எந்த வாசனைகள் தனித்தனி சரக்கோ அத அவனிடத்துல கொடுத்து ஒரு சாட்சி இருக்கிறான் இல்லையா இதை என்னடா ஜீவன் காட்டணும் அதனால எண்ணங்கள் பாவங்கள் அழிஞ்சு போயிடலையே ஒவ்வொரு தூக்கத்திலையும் அழிஞ்சு போயிடலையே எப்ப தூக்கத்துல அழியலையோ ஒவ்வொரு ஜென்மாவில மரணத்திலையும் அழியும் அடுத்த ஜென்மாவுக்கு அது அடுத்த ஜென்மாவில அதையே வச்சிக்கு கொடுக்குறார் எப்போ மரணத்திலையும் அழியாதோ அப்ப பிரளயத்திலையும் அழியாது எப்போ அந்த இவ்வளவும் அழியும்னால் ஞானோதயம் உண்டாயி சர்வ சங்கல்ப விகல்பங்களும் அழியும் அதுதான் துவிய நிலை அந்த துரிய நிலைக்கு போயிட்டால் இவனவும் அழிஞ்சு அதுவரைக்கும் அனுபவித்து அப்படின்னு அவனுக்கு கொடுத்துறதுனால சர்வசிய பிரபவாபி பூத்தானாம் அப்படின்னு உபனிஷச் சொல்ற எல்லா ஜீவகூட்டைகளுடையவும் சிஷ்டிக்கும் ஜீவகோதிகளுடைய லயத்துக்கம் காரமாக இருக்கக்கூடியதானு அந்த அந்தரியாணி ஈஸ்வரன் பிரதிபாதிக்கிறது ஏட சர்வீஸ்வர ஏட சர்வோந்தோனி ஜீவனை பிரதிபாதிக்கும் பொழுது மூணு அவஸ்து அவஸ்தே ஜாகிரத சப்பனம் சுசுத்தி அப்படிங்கிற மூணு அவஸ்தேன்னு சொன்னேன் ஈஸ்வரனை பிரதிபாதிக்கும் பொழுது சிருஷ்டி அனுபவத்தை அனுபவிக்கிறவன் ஒருத்தான் ஆக பரமாத்மாவே ஒரே ஆத்மா இந்த விஸ்வன் என்றும் தைதசன் என்றும் பிராக்யன் என்றும் இருக்கு ஒரே பரமாத்மா சிருஷ்டி பண்றது ஒரே பரமாத்மா ரட்சிக்கிறது ஒரே பரமாத்மா சம்ஹாரம் பண்றது அப்படிங்கற சிருஷ்டி சம்ஹாரத்தை செய்யக்கூடிய பரமாத்மாவும் ஒண்ணும் ஒண்ணும் இந்த பரமாத்மா ஒண்ணும் அந்த ஜீவாத்மாவினுடைய அனுபவத்தாலேயும் ஒண்ணும் ஆக ஆத்மா ஜீவரூபேன இருந்து ஆத்மா ஜீவரூபேன இருந்துதாவும் பிராத்தியனாவும் இருக்கா ஆத்மா ஈஸ்வர ரூபனா இருந்து அப்பயாவும் என்றும் ஈஸ்வரன் என்றும் மூன்று ரூபத்தில இருக்கா அப்படிங்கறத காண்பிச்சு ஜீவரூபமாக இருந்து மூன்று ரூபத்தில இருக்கிறவனோ ஈஸ்வரூபமா இருந்து மூன்று லீலைகளை செய்யறவனோ எது நான் குரியமா இருக்கக்கூடிய பரபிரம்மம் அந்த பரபிரம்மே இப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றது எது பரவஸ்துனா இந்த பரபிரம்மன் வஸ்து அந்த பரபிரமம் மூன்று லீலையைச் செய்யக்கூடிய ஈஸ்வரன் மூன்று அவஸ்தையை அடைஞ்சிருக்கிறேன் ஒரே சொல்றது பாகவதகே துரகே துரஸ்யே சுசுகிஸ்தே தேன நவயோகி உபாசன் விபா யோகீஸ்வரர் சொல்ற விதேராஜனீதா உளயேத்து அப்பணியிருது விராட் பிராட்டு தான் விஷ்ணு கர்ப்பன் தான் பிரம்மா ஈஸ்வரன் தான் ருத்ரன் புராணம் சொல்றான் இப்ப வேதாந்த பரிபாஷையிலேயே நம்ம சொல்லும் பொழுது கர்ப்பன் என்ன இரண் கிருப்பன் சிருஷ்டிகர்தாவா இந்த மூணும் தனித்தனியா தனித்தனி இல்ல தனித்தனியா பேசக்கூடாது தனித்தனியா பேசி இதுக்கு உட்கரிஷா அபகர்ஷன் சொல்லக்கூடாது மும்மூர்த்தியும் ஒரே பிரம்மஸ்வரூபம் தான் அதுல வந்து சிவன் வசத்தியா விஷ்ணுவசத்தியா பிரம்ம வசத்தியா அப்படிங்கிற இந்த சண்டை அஜானத்தாலதான் வருது அஜானத்தாலதான் வர்றது இந்த மூன்று லீலா பேதமே தவிர பரூபேதம் இல்ல அதனால சைவ நாட்டம் வைஷ்ணவனார் பேசுறது பிடிவாதத்தான லீலா பேதம் ஜீவனுடைய மூன்று அவஸ்தையும் லீலாபேதம் இது நல்லா புரியும் புரியும் ஏன் புரியும் ஒரே மேகம் இந்த மேகம் நீர் கோத்துண்டு அப்படியே மழை பொழியும் போல நீர் கோத்துண்டு அப்படியே நிற்கிறது அப்போ அந்த தண்ணீரை கர்ப்பம் தரிச்சிருக்க தண்ணீரைம் தரிச்சிருக்கிறது அப்புறம் பொ கொத்து சகசாரியா பொழிஞ்சு விடுறது பொழிஞ்ச பிறகு அந்த மேகம் வெள்ளையாக மூன்று அவஸ்து அப்படி நம்ம பொழுது இரண்ட மேகம் வேற பொழிஞ்ச மேகம் வேற நீங்கின மேகம் வேறன்னு சொல்ல அந்த மேகம் பொழியதுக்கு முன்னாடி கர்ப்பம் தரிச்சிருக்கிறது போல ஹிரண்ய கர்ப்பான் சிருஷ்டி பண்றதுக்கு முன்ன அடிப்பருமா ஒழியது போல சகசிரா புருஷா சகசிர ஒழியது போல சிருஷ்டி பண்ணி காலத்தில் விராட் அப்புறம் காலத்துல எல்லாம் கலஞ்சு போய் சுத்தமான வெள்ளையான மேகம் எல்லாத்தையும் சம்மரிச்சு விட்டு திரும்பி போறது போல ஈஸ்வரன் இப்போ மூணும் ஒரே மேகந்தான் அது பொழியத்துக்கு முன்னாடி இருந்த அவஸ்தொழியும் போது இருந்த அவஸ்த பொழிஞ்சு விட்டு போகிற அவஸ்த அப்படிங்கிற லீலா பேதம் லீலா பேத பேனால சிருஷ்டி ஸ்திதி சம்மார் அதனால லீலா பேதமே லீலாபேதத்தினால மூர்த்தி பேதமே தவிர தத்துவேதமில்லகம் பிரம்மாச்சே சர்வச்சே ஜெகதகா காரணம் படம் ஆத்மேஸ்வர உபதிரஷ்டா சுவயம் இருக்கு அவிசேஷனா என்று தக்ஷத்யத்துல வந்த பகவான் சொல்றான் நானேதான் பிரம்மா நானேதான் விஷ்ணு நானேதான் ருத்ரன் லீலாபேதத்தினால நாங்க மூர்த்தி திரயமா இருக்கோம் லீலாபேதம் ஒரே பரபிரம் தான் மூர்த்தி திரயமா இருக்கு நூறு ஆபத்து கூட இருக்கு நூறு என்னன்னா இப்போ இந்த மூர்த்தியில பேதம் நீ அப்போ ஜீவன்ல பேதம் சொல்லணும் ஜீவன் இப்படி இருக்கானா விஸ்வன் தைஜசன் பிராகியம் சொல்றேன் விஸ்வனே தைஜசன் தைஜசனே தான் அவஸ்த அவஸ்தாலும் விஸ்வம் அவனுக்கு பெயர் அவனே சொப்பனம் காணும்போது தைதசன் என்று சொல்லப்பட்டான் அவனே முள் தூங்கும் போது சொல்லப்பட்டான் அதுபோல ஒரே பரபிரம்மம் சிருஷ்டி சிஷ்டி பண்ணும்போது இரண்ய கர்ப்பன் என்றும் ஜகத்தராக இருக்கும்போது விலாட்டி என்றும் சர்வத்தையும் சம்மானம் பண்ணின்ற பிறகு ஈஸ்வரன் என்றும் அவஸ்தாபேதம் தத்துவேதம் இல்லை தத்துவேதம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்றுக்கும் கடந்ததாகிய அதுக்கு அப்பால் பட்டதாகிய ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படாது மூன்றுக்கும் அப்பாற்பட்டது உபனிஷத்து உண்டு ஜீவனை மூன்று அவஸ்தா பேதத்தான ஜீவனை பார்க்கும்பொழுதானே விஸ்வன் தைஜசன் பிராத்தியன்னு பார்த்த லீலா பேதத்தான மூணா பார்க்கும் பொழுதானே மூன்று அவஸ்தைகளை பண்ணி கர்த்தாவாக போக்தாவாக விளையாடவும் இல்லை சம்மாதாதி கிரியைகளையும் செய்யல அப்போ எது நான் சர்வ உபாதிகைகளும் நீங்கி போய்டும் நீங்கி போன நிலை துரியம் இந்த துரியங்கிறது சமாதி சமாதிங்கிறது ஆதி சமாதி அதுதான் ஸ்வரூப நிலை இந்த ஸ்வரூப நிலை ஜாக்கிரத தாண்டினது சப்பனத்தை தாண்டினது விஷுப்திய தாண்டினது ஆனால் அது ஒரு அவச இல்லை தன் ஸ்வரூபத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்லி அந்த ஸ்வரூப லட்சணத்தை நமக்கு காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த உபனிஷத்தை ஆரம்பிச்சதுனால தள்ளி கர்ப்பன் ஈஸ்வரன் அப்படிங்கிற மூன்றையும் தள்ளி நிரூபாதிகமான சொல்றது இந்த வாக்கியத்தினாலே சுத்தி நான் தப்பிரத்யம் நிப் பிரம் நோபயத்திரம் நஞானஜனம் நதாரியமிராஹியம் அலட்சணம் அச்சித்தியம் அவியம் ஏகாத்ம பிரச்சயசாரம் பிரபஞ்சோபம் சாந்தம் சிவம் அதுவைத்தம் செல்லும்பொழுது துரியம் எதுனா அந்தயம் அந்த பிரத்யம்னா சொப்பனம் அடியில பிரத்யம் தூங்குறான் என்ன போக்கிறது சிரிக்கிறான் இல்ல கட்ட கட்டைன்னா அழறான் அதுக்கு காரணம் என்ன அந்த பிரத்யா தான் அந்த பிரத்ய சொனம் பகிப்பிரத்யம் பகிப்பிரத்ய ஜாகிரத தெரியத அவ அந்த பிரசண்டே இருக்கான் இருக்கும் போது எண்ணம்யம்யம் அவஸ்தான் தள்ளினார் சேதனம் இல்லை ந அப்பிரத்யம் அச்சேதனும் இல்லை சேத்தனன் அப்படின்னா ஜீவன் இல்லையா இப்ப சொல்ல அந்த வஸ்து சேத்தனனும் இல்லை இந்த போற சொல்ல போற ஜடமும் இல்லை அதனால நான் தியம் நகிப்பிரத்யம் பார்க்கிற விஸ்வனும் இல்லை நோபகத பிரத்யம் ரெண்டு விதமான பிரத்யுடைய சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவனும் இல்லை நானக சுசுத்தியா அனுபவிக்க கூடிய பிராத்தியனும் இல்லை நம்ம நியம் இடமும் இந்த பிரம்ம வஸ்து அலாதியா இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் ஆகாதமா இருக்கு அது எதுலயுமே வரதில்லை அப்படி ஒரு மூல மூலஸ்தானம் அது அலாதியா இருக்கு எப்போ அது அலாதியா இருக்கோ ஒப்பனத்திலயே அதை பார்க்க முடியாது பார்க்க முடியாது அதனால அதிர்ஷ்டம் பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டதா அற்பதனாலே அப்பிரமேயம் அவ்வகாரியம் எப்ப பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டதும் பத்தி பேச முடியாது எத்த கொண்டு பேசறது ரூபத்தை கொண்டு பேசுறதா லட்சணத்தை கொண்டு பேசுறதா சேஷ்டைய கொண்டு பேசுறதா எந்த விதமான சேஷ்டையும் அர்த்தது ரூபமும் இல்லை லட்சணமும் இல்லை அதனால அவ்வகாரியம் விவகரிக்க முடியாது மனசாலே பாக்கலாமே நான் மனசாலே நீ மதம் தசிய மதம் மதம் எஸ் சொன்னோம் இல்லையா அவிஜாத்தம் விதானதாம் விஜய்யாத்தம் அவிதானதா அதனாலே நியாயமான வஸ்து இல்லை அதிர்ஷம் அக்ராஹியம் அச்சித்தியம் எல்லாம் பின்னாடி சொல்றார் உபநஷத்துல வேத உபநஷத்துல அக்ராஹியம் ஏன் அக்ராகியம் அலட்சணம் பிரமாண லட்சணாபியாம் வஸ்து கிராகியம் பிரமாணத்துக்கும் எட்டாவது அதுக்கு லட்சணமும் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டா அது அலட்சணமா இருக்கிறதுனாலயே அத நீ எந்த பிரமாணத்தாலும் தெரிஞ்சுக்க இது பட்டையகா நாலு முறையா இருக்கோம்னா அது இப்படி இருந்தா ஒரு பட்டையன்னு தெரிஞ்சுப்போம் ஒரு ரவுண்டா இருந்ததுன்னா அது கோலம்னு தெரிஞ்சுப்போம் கருப்பா இருந்தா கருப்பு தெரிஞ்சுப்போம் சேப்பா இருந்தா சேப்பும் தெரிஞ்சுப்போம் எந்த விதமான அடையாளமும் ஒரு சிந்தனையால அது தெரிஞ்சு கொள்ள முடியாது தெரிஞ்சு விட்டுதானா அது வியமாயிடும் ஏனால் சிந்தனை திரும்பும்பொழுது அந்த வஸ்து விஷயமான சிந்தனை இல்லையா அது வேயமாயிடும் உன்னுடைய லா சிந்தனைக்கும் சேது அவளை முடியல ஆனா தினம் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு காலமே எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அப்படியே நம்மளுக்கு வருது எங்க போய் வருது அப்போ கிட்ட போயிடறோம் அதை எடுத்து அவ்யசாதம் ஆனா அது இல்லேன்னு சொல்ல முடியல காரணமா இருக்கிறதுனால அறுப ஜீவ கோட்டிகளுடைய தனித்தனி பிரதீதி தனித்தனி தோற்றம் இது எல்லாம் சேர்ந்து ஒழுங்குற அகண்டமான அனந்தமான ஒரு வஸ்துவார் ஆவங்கள் அடங்குறது அப்படின்னு மட்டும் சொல்லல ஆவங்கள் வாசிக்க பிரபஞ்சம் இருக்கு பாவ பிரபஞ்சம் இருக்கு ஸ்கூல பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா ஆபப்பிரபஞ்சம் எல்லா எண்ணங்களும் சுசுப்தியில ஒழுங்குறதே ஈஸ்வரன் இடத்துல ஒடுங்குறதுதான் அப்படிங்கறதான் இத்தனை நேரம் சொல்லிட்டு வந்தோம் முடுக்கமும் நாசம் இல்ல திரும்பி அதெல்லாம் வந்து அவள் வாழ்வு பாவங்கள் அவரவர்களிடத்துல வந்துடுறது பிரத்யேகமா ஒரு மனுஷனை பத்தி நினைக்காது எவ்வளவு கோட்டி தீவா பாக்காளோ அத்தனை பேருக்கு தானே சுசுக்தி உண்டு ஜாக அவஸ்தையில அத்தனை பேருக்கு தானே கோட்டி பாவங்கள் உண்டு இத்தனை பேருக்கு அந்தியாமி ஒரே பரமாத்மா தானே அந்த ஒரே பரமாத்மாவில இவ்வளவு ஜீவ கோதிகளும் தூங்க போய் இவ்வளவு பேர்களுடைய பாவங்களும் அந்த பரமாத்மாவில லயமாகி அது ஒத்தனுடைய பாவம் உண்ணுத்தனுக்கு பட்டுவாடா பண்ணிவிடாம அந்த தூங்கினேவன் ஜீவனை தவிர சரீரம் இல்லை அதனாலே அவளுக்கு அட்ரஸ் சொல்ல முடியாது அடையாளம் சொல்ல முடியாது அவனுக்கு அப்படியே பத்துவாடா பண்றதா இருந்தா அனுமானத்தாலயோ சாஸ்திரத்தாலேயோ தெரிஞ்ச முடியாது சர்வஜான் அருவத்யும் நம்ம அனுமானத்திலையா ஏதோ யதாசக்தி பேசலாம் அதுவும் சாஸ்திர பிரமாணத்தால இல்லன்னா நம்ம பேச்சுக்கு அடங்காது அனுமானத்துக்கு அடங்காது பேர்பட்ட ஒரு வஸ்து அப்படிங்கும் பொழுது பாவங்களுக்கு எல்லாம் லயமாகிறது அப்படிங்கிறது மானசிக பிரபஞ்சம் எல்லா வாக்கும் அந்த பரமாத்மாவில போய் ஒடுங்கிறது எல்லா வாக்கும் அந்த பரமாத்மாவின் இடத்திலே தான் வர்றது அப்படிங்கிறது வாசிக பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமும் அவனிடத்துல போய் ஒடுங்கிறது அவனிடத்திலே தான் வர்றதுங்கிறது சிருஷ்டி பிரளயம் பிரபஞ்சத்தை உலகம் உண்ட பெருவாயும் சிருஷ்டியோ அதுவே இப்படி விபர் திரும்பி போகும் அது அன்புயமாக வந்தது இப்ப வதிரேகமாக திருப்பணம் அநேக கோட்டி நாம ரூபங்களும் பிரிவியில ஒடுக்காம் பிருத்திவி பிரய ஜலத்துல ஒடுக்காம் பிரளய ஜலம் பிரளயாகினில வறண்டு போகும் பிரளயாக்னி பிரளய காத்துல அணிஞ்சு போயிடும் பிரளய காத்து ஆகாசத்துல இந்த ஆகாசம் பிரகிருல ஒடுங்கிவிடும் பிரகிருதிங்கிற அவரத்மாவில ஒடுங்கிவிடும் ஆக எல்லாம் சூக்ஷமமாக போய் அநாமரூபமா போக பரமாத்மாவில ஒடுங்குற நாமரூபங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் பஞ்சபூதங்கள் நாமரூபம் நாமரூபங்கள்லாம் ஒடுங்கின பிறகு அவ்வியமாயிடும் அவ்வக்தமாக சக்தி பரமாத்மாவினத்துல சக்திமானாகிய பரமாத்மாவினத்துல ஓடுங்க அப்ப பரமாத்மா மட்டிலும் இச்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பிரத்யான கணம் பிரபஞ்சோபசமம் ஆத்ம ஏகாத்ம பிரத்யேகசாரம் பிரபஞ்ச விவகாரமே உபசமாயிடுல பிரபஞ்ச விவகாரம் உபசம ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா கூட ஸ்வரூபம் மட்டிலும் மிச்சப்படு சேஷ சம்யா ஸ்வரூபம் மட்டும் மிச்சப்படு இவ்வளவு அவனிடத்துல ஒடுங்கி இருக்கும்போதுதான் பரமாத்மாவே துரிய நிலையில இருக்கிறார் அதான் யோக நித்ரில இருக்கா யோக நித்ரில இருக்கா அப்படிங்கிறோம் அப்ப பிரகிரு அவ்யக்தா என்னாச்சுனா அவ்யக்தம் மூணு குணம் உடையது இல்லையா சத்தம் ரசசு தமசுங்கிற அதனால மூன்று குணமுடையதாக இந்த பாம்பு அஞ்சு தலை உடையது எதுனா பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் ஆகிய தலை இந்த பாம்பு அவ்யாகிருதமா இருக்கு அவ்யாகிருத பிரகிரு லட்சணம் சேஷம் வியாகிருத பிரகிருதி இல்ல வியாகிருத பிரகிருதினா பிரபஞ்சமாக ஆயிடுறது நீளமா போயிடும் பிரபஞ்சத்துல சுருட்டி வச்சிருக்கிறது அவ்யாகதான் பிரபஞ்சத்தை தீர்க்கமா விடுறது வியாகிரத நில தீர்க்கமா விடும்பொழுது பிரபஞ்சம் சுருட்டி வச்சிருக்கும் பொழுது அந்த பிரகிருத்திய தனக்கு ஆசனமா போட்டு கொண்டு அப்போ அதுக்கு மேல தமச பரமோதாத சங்கச்சக்கர கதாதர ஆதித்யவர் நம் தமசஸ்து பாரி அப்படின்னு கூடிய பிரம்மஸ்வரூபம் ஏன் பிரபஞ்சத்தை அதன்படி சிருஷ்டிக்கு விடல அப்படின்னா எல்லாம் அடக்கி மேல தான் யோக நித்ரில இருக்கிறா அப்படின்னு சொன்னா ஈவனை சொன்னாலும் ஈஸ்வரனை சொன்னாலும் பிரகிரு அடக்கி யோக நித்ரில இருந்தா சமாதிஸ்தமா இருக்கக்கூடிய ஒரு மகாபுருஷன் மகாபுருஷன் பிரகதிக்கு மேலே ஏறிட்டான் மாயக்கு வசமாகல அவன் சமாதி நிலையில இருக்கிறான் அப்படிங்கிறது ஜீவ விஷயம் பரமாத்ம விஷயம் எல்லாவற்றையும் ஒடுக்கி கொண்டு அந்த பிரகதியே அவ்யாகிருதம் அனந்தாக்கியம் பின்னாடி பாரதஸ்கந்தம் அனந்தனுடைய தத்துவத்தை அவ்யாகிருதம்னு சொல்ற அவ்யாகிருதம்னா அவ்யத்தமான மூலப்பிரகதி அதையே தனக்கு ஆசனமாக போட்டு கொண்டு யோக இருக்கார் அப்படிங்கிறது தானே கோவில்கள் ரங்கநாக்கர் அப்படின்னு சொல்ற குழந்தைகள்லாம் போய் பார்க்கற அந்த ஞானம் வராதவர்கள் யார் பார்த்தாலும் குழந்தை தான் இந்த ஞானம் வரணும் இந்த ஞானம் வரும்போதுதான் இதுதான் தத்துவமா அப்படிங்கறது புரியல் வரலன்னா யார் பார்த்தாலும் அது ஒரு குழம்பு தானே அது பிரபஞ்சோபசமம் பிரபஞ்சம் உபசமமான சமயம் அப்ப எது அந்த அனுபவத்துல இருக்க புரிய நில தான அனுபவத்தில் அது ஈஸ்வரனா இருந்து யோக நிதிரில இருக்கட்டும் ஜீவனா இருந்து சமாதியில இருக்கட்டும் அப்ப அனுபவிக்கிறது பிரபஞ்சோபசமம் பிரபஞ்சம் உபசமாயிடு அடங்கி விடுத்து அழிஞ்சே போடு மிச்சம் இருக்கிறது என்னன்னா சிவம் அத்வைத்தம் சிவம்னா தெளிவு ஆந்தம் இருந்தாலே தெளிவு இருக்க பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சுடும் சண்டை வந்துடும் அனுபவிச்சு அதனால அத்வைதம் வைத்தம் இல்லாதது அதனால இங்க சங்கல்பிகல்பங்களுக்கு ஏதுவே இல்லை அதனாலயே சிவம் சிவமா இருப்பதனாலேயே சாந்தம் இது எதுனா சதுர்த்தம் அப்பால் பட்ட இந்த மூன்று அவஸ்தாபேதம் தாண்டிவிட்டதானே அவஸ்த இல்லைங்கிறதுக்காக ச ஆத்மா சவித் அதுதான் நிர்குணமான பரமாத்ம ஸ்வரூபம் அதுதான் பிரம்மாம் என்று சொல்லப்படும் இதுவரையிலும்ாரம்மாணத்தாலேயமான விஷயத்தை நமக்கு சொல்லிடுது ஓங்காரங்கிற பிரமாணத்தால உபாசனை நாம் இதானம் பண்றது அப்படிங்கும்பொழுது உபாசனையை சொல்லணும் உபாசன ஓங்கார உபாசனை ஓங்கார உபாசனையில இந்த விஸ்வன் தைதசன்யன் புரியன் எப்படி அன்வகிறது அப்படிங்கறத ஓங்கார உபாசனம் ஓங்காரை எப்படி இருக்கு அப்படின்னு பாரு ஓங்காரை எப்படி இருக்குன்னா உங்க மூன்று மாத்திரை உடையதா இருத்திரையிலே எந்த மாத்திரையிலே விஸ்வன் அன்வகிக்கிறார் எந்த மாத்திரையிலே தைஜசன் அன்வை